உங்களுக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த பண்ணப்பட வேண்டும் உங்கள் நுழைத்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் இங்கே விருத்த முதலாவது தெய்வம் பூமியில தன்னுடைய சந்ததிக்குள் அவர் அப்ளை பண்ணுற காரியத்தை நாம் எப்பொழுது படிக்கிறோம் இது எழுத்தின் பிரகாரமான ஒரு விருத்த சேதனம் நமக்கு அதை பற்றி இப்போ முக்கியம் அல்ல ஆவிக்குரிய ஒரு விருத்த சேதனத்தை வேதம் சுட்டி காட்டுகிறது இதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு விருத்த என்பது ஒரு உடன்படிக்கை ஒரு விவாசி ஒரு ஊழியக்காரன் தேவனோடு ஒரு உடன்படிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும் தேவனுக்கு அவனோட ஒரு உடன்படிக்கை அவனும் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்க வேண்டும் உடன்படிக்கையினுடைய அர்த்தம் பொருத்தனை இன்னொரு அர்த்தம் நேர்த்திக்கடன் இன்னொரு அர்த்தம் பிரதிஷ்டை இன்னொரு அர்த்தம் பிரதிக்கணை இன்னொரு அர்த்தம் ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஏற்பாடு என்னது உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை என்பது தேவனோடு மறு மனிதன் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கை இன்னைக்கு நமக்கு தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கைகள் எப்படி இருக்கு உடன்படிக்கை பண்றது நல்லது ஆனா உடன்படிக்கை பண்ணினா அதை நிறைவேற்றணும் இருந்தாலும் சரி பெரிய ஒரு பொருத்தனையா இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றணும் உடன்படிக்கை ஒரு சாதாரண மனுஷனை தெய்வீகமாய் மாற்றுகிறது ஒரு சாதாரண மனிதனை விசுவாச வீரனாய் மாற்றுகிறது ஒரு சாதாரண மனிதனை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது இன்னும் சொல்ல போனால் உடன்பிடிக்க பண்ணினவர்களை மட்டும்தான் கத்தர் சேர்க்க வரப்போகிறார் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டிச்சேருங்கள் என்பார் ஐம்பதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார் பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் அப்ப உடன்படிக்க பண்ணினவங்களை பார்த்து பைபிள் சொல்லுகிறது என்னதே பரிசுத்தவான்கள் இந்த வருஷத்தின் துவக்கத்துல நீங்க என்னெல்லாம் உடன்படிக்க பண்ணீங்க எத்தனை பிரதிஷ்ட பண்ணிருப்பீங்க இல்ல வியாதி தொடக்கத்துல மாத்திரம் இடை நாட்களில வேலை கிடைக்கலன்னா கிடைக்கும்படியாக பிள்ளை கிடைக்கலன்னா பிள்ளை கிடைக்கும்படியாக வருமான விஷயத்துல வியாதி நேரங்களில நெருக்கமான சூழ்நிலைகளில கத்துறவங்களை ஆசீர்விக்கும் பொழுது உங்களை விருத்திடைய செய்ய எந்தெந்த நேரத்தில் நீங்க என்னென்னலாம் உடன்படிக்கணிங்க அப்படிங்கறத நீங்களே சன்னிதானத்தில் விசுவாசின்னு சொன்னா அவன் நிச்சயமாக விருத்த பண்ணப்பட்டிருக்க வேண்டியது அவசியம் அபிரகாம் விருத்த பண்ணப்பட்டான் இஸ்மவேல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான் ஈஷாக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டான் இப்படிலாம் பைபிளில் பல விதங்களில் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்க வேண்டாம் ஆதியாகமும் பதினேழு இருபத்தி நாலில் பண்ணப்பட்டான் இருபத்தி அஞ்சில் இஸ்மேல் விருத்த பண்ணப்பட்டான் ஆதியாகமும் இருபத்தி ஒன்று பார்க்கும் பொழுது ஈஷாக்கு விருத்த பண்ணப்பட்டான் பிலிப்பியர் மூன்று அஞ்சை பார்க்கும் பொழுது பவுல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான் சிசேஷம் பார்க்கும் பொழுது ஏசு விருத்த பண்ணப்பட்டார் அப்படியே விஷயம் சொல்லிட்டே போலாம் இதுல இருந்து என்ன வேண்டிய லூக்கா ரெண்டு இருபத்தி ஒண்ணுல ஏசு விருத்த பண்ணப்பட்ட அந்த சம்பவம் சொல்லப்படுகிறது அப்படியானால் விருத்தேதனம் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு உடன்படிக்கை இன்னும் சரியா சொல்ல போனால் அன்றைக்கு மாம்சத்தில் நடந்தது இல்லாவிட்டால் எழுத்தின் பிரகாரமாக நடந்தது இன்றைக்கு நமக்குள்ள நாலு விதமான விருத்த சேதனம் நடக்கணும் நடந்திருக்கான்னு பாருங்க இல்லைன்னு சொன்னா அவன் அருப்புண்டு போவான் அப்படின்னு பைபிள் சொல்லுங்க விருத்த பண்ணாம ஒருத்தன் ச சபைக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா எழுத்தின் பிரகாரம் அல்ல அன்னைக்கு எழுத்தின் பிரகாரமாக ஆவிக்குரிய ரீதியில சபைக்குள்ள சும்மா பேரளவில் இருந்த வேஸ்ட் அப்படித்தான் பைபிள் சொல்லுது இங்கே சபைக்குள்ள இருக்கணும்னு சொன்னாலே அவன் யாரா இருக்கணும் விருத்த பண்ணப்பட்டவனாக இருக்க வேண்டும் அது தேவனுடைய கற்றளை உடன்படிக்கை இல்லைன்னு சொன்னா அவன் பதினே ஆதி ஆகமும் பதினேழு பதினாலுல விருத்த சேதனம் பண்ணாத ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடினால் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் அப்ப இதுல என்ன விளங்கி ஒரு ஆவிக்குரிய ஒரு விருத்த நமக்கு பண்ணப்பட வேண்டியது அவசியம் இந்த விருத்த நமக்கு என்ன நன்மை பண்ணாததுனால என்ன தீமை இதை நம்ம இப்போ கொஞ்சம் வழங்கணும் அதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு தேவனுடைய பிள்ளை உடன்படிக்க விருத்த பண்ணப்பட வேண்டிய காரியம் என்ன நம்ம வந்து புரியற்பாட்டில் வந்துடுறவர்கள் நமக்கு பழைய ஏற்பாட்டின்படி எழுத்தின் பிரகாரமான எந்த விருத்த ரோமர் ரெண்டு இருபத்தி வாசிங்க உள்ளத்திலேத்தின்படி சேதனம் இருந்தால் உன்னை தேவன் மகிமைப்படுத்துவார் இப்படி பண்றவனுக்கு உண்டாகிற புகழ்ச்சி மனுஷனால் அல்ல யாரால் உண்டாகும் யாரால் உண்டாகும் தேவனால் உண்டாகும் ஆவியின்படி விருத்த சேதனம் தேவை ஆவியின்படி உள்ள நாலு விருத்த சேதங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் சன்னிதானத்தில் நின்று இஸ்ரேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான் இப்ப பழையற்பாட்டிலேயே அதனுடைய ஆதாரத்தை பார்க்கலாம் மோசை ஏற்கனவே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு ஆள் அப்படித்தான அவர் சொல்றாரு எனக்கு எதுல ஒரு விருத்த நான் உதடுகளில் விருத்த இல்லாதவன் அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உதட்டுல விருத்த தேவை நீங்க உதட்டுல விருத்த சேதனம் உங்களுக்கு இருக்கா இல்லையா நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு வசன ஆதாரம் ரொம்ப தெளிவாக இருக்கு யாத்திரமாக ஆறு பன்னிரெண்டுல உதட்டுல விருத்த சேதனம் இருந்தா நீ என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்பாங்க உதட்டில் விருத்த சேதனம் நீ என்ன சொன்னாலும் ஒருத்தனும் கேட்க மாட்டான் அதான் அதனுடைய தெளிவான சத்தியம் உதட்டில் விருத்த சந்தன இருந்தா நீ என்ன சொன்னாலும் மற்றவன் கேப்பான் இவன் சொல்றான் கத்துடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரேல் புத்திரரை எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் சரி இன்னும் ஆதாரமாக யாத்திராகமம் ஆறு முப்பது நான் விருத்த சேதம் இல்லாத உள்ளவன் என்றான் என்ன செய்யாது உபதேசம் சொல்லுங்க ஒருத்தன் கேட்க மாட்டான் ஏனென்றால் உன் உதட்டுல என்ன இல்ல விருத்த சேதனம் இல்ல உதடு ரொம்ப முக்கியம் உதடு என்பது வாயை காண்பிக்கிறது நான் மொத்தம் ஒரு மொத்தத்துக்கும் அதுதான் வாய் வாய்க்கு வாய்க்கு வாய் அதுதான் இந்த உதட நீங்க பிரதிஷ்ட பண்ணணும் உடன்பிடிக்க பண்ணணும் இந்த வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவருடைய வாயில் அவருடைய உதடுகளில் அருள் அருள் பொழிகிறது யாருடைய உதடுகள் ஆண்டவருடைய உதடுகள் வாயிலிருந்து அருள் பொழிகிறது அப்படிதான் சொல்ற இன்னொரு இடத்துல என் மனவாளியே உன் உதடுகளில் இருந்து ஒழுகுகிறது வசன தான் வாயிலிருந்து வரணும் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கும் உதடு விருத்த பண்ணப்பட்டிருந்தா உன்னுடைய வேர்ட்ஸ் அப்படி அக்செப்ட் பண்ணுவான் பார்வனுக்கு முன்பாக போகக்கூடிய மோசை சொல்லுகிறார் என்னுடைய உதடு விருத்த சேதனம் நான் எப்படி போய் பேசுறது உங்களுடைய உதடெல்லாம் விருத்தசனம் பண்ணிட்டீங்களா உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது மோசே தன் உதடுகளினால் பதறி பேசினான் நூற்றி ஆறாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் முப்பத்தி மூணாம் வசனம் அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான் உதடுகளில் விருத்த சேதனை இல்லைன்னா பதற்றமான வார்த்தைகள் வரும் என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாது பட பட பட பட பட படபடன்னு நம்முடைய மார்க்கம் எதை போதிக்கிறது உன் வாய்க்கு நீ காவல் வைக்கணும் பிசாசு யோபுவை சோதித்த யோபு முதலாம் அதிகாரம் பெற்றான் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை உதடுகளினால் பாவம் செய்யவில்லை யோபு உத்தமன் அவன் உதடுகளினால பாவம் செய்யல மோச அவசரப்பட்டு உதடுகளினால என்ன செஞ்சுட்டான் பதறி பேசிட்டான் அதுக்கு அவனுடைய அறிக்கையே சொல்றான் எனக்கு மாம் என்னுடைய சரீரத்தில் எழுத்தின் பிரகாரமான ஒரு விருத்த சேதனம் உண்டு தவிர என்னுடைய உதட்டுல என்ன கிடையாது விருத்த சேதனம் இல்ல வாயை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு கிருப வேணும் உதட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் உங்களுடைய உதடுகளினால் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது உதட்டில் ஒரு விருத்த சேதனை வச்சு வார்த்தையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் கட்டுப்படுத்தணும் இல்லைன்னு சொன்னா கஷ்டம் மற்றவங்க விஷயத்துல மாத்திரம் நம்முடைய சொந்த விஷயத்துல ஆண்டவரை பத்தி பேசுற காரியத்துல கூட இவைகள் எல்லாவற்றிலும் தேவ யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை தன் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை இந்த வருஷத்துல நீங்க எத்தனை டிரிப்பு ஆண்டவர் சரியில்லைன்னு சொல்லிடுவீங்க கண்ணு இருக்கான்னு கேக்கிறான் ஆண்டவருக்கு ஜீவனே கண்ணு இருக்கான்னு ரோட்டில் காது இருக்கான்னு போனாரு பொழுது யாரையே மனுஷர்கள் யார குறை சொல்றாங்க தேவனையே குறை சொல்றாங்க யோபுனுடைய மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார் சாவு யாங்கிறா நிலையம் உயிரிட பேர் வச்சுக்கிட்டு தேவனை தூசித்து சாவு இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா ஓட்டு எடுத்துக்கிட்டு சோரண்டிக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சுத்திக்கிறையே உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான் கேக்குற ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்யல தன் தேவனை குறை சொல்லவில்லை தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை தேவனை குறை சொல்லக் கூடாது மன்னிப்பு கேளுங்க உதடுகளினால் பதறி பேசிராதீங்க உங்களுடைய உதடுகள் ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க வாய்க்கு காவல் வைக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும் குதிரைக்கு கடிவாளம் எங்க போட்டிருக்காங்க தெரியுமா குதிரைக்கு கடிவாளம் எங்க போட்டு வச்சிருக்கான் வாய்க்குள்ளதான் போட்டு வச்சிருப்பான் வாய்க்குள்ளதான் போட்டு வச்சிருப்பான் உள்ள ஒரு இரும்பு குண்டு மாதிரி இருக்கும் உள்ள இருக்கும் கண்ட்ரோல் அதை இழுத்தாதான் அதை நிப்பாட்ட முடியுமே தவிர நீ வேற என்ன பண்ணாலும் அதை என்ன செய்ய முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது மாதட்ட கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லைன்னா நீ எங்க போய் வாயில கண்ணில நினைஞ்சிடுவ சிக்கிடுவ ரொம்ப கவனமா இருக்கும் இவைகள்ாரி இனிமேல் என் முகத்துக்கு முன்னால் நினைச்சு கூடாது வரக்கூடாது வெளியே போனி கொன்று உதவி என்ன கிடையாது என்ன கிடையாது வெறுத்த சேதனை இல்லாதவன் ஓபனா கன்ஃபர்ஸ் பண்றான் ஒரு பெரிய பரிசு தான் நம்மளும் அப்படித்தான் நமக்கு பல நல்ல குணங்கள் இருக்கும் விசுவாசம் இருக்கும் இன்னும் எத்தனையோ தெய்வீகமான ஸ்வாபங்கள் இருக்கும் ஆனா வாய் என்ன செய்யும் இருக்காது யாத்திரை எல்லா கதையும் ரோட்ல போறவன் வர்றவன் வீட்டுல உள்ளவன் சொந்தக்காரன் எல்லாத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது பேசு பேச்ச நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு ஜெயிச்சிட்டீங்க உதடுகள் நம்முடைய உதடு தான் ரொம்ப முக்கியமானது நம்முடைய உதட நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் நாம் ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் அடுத்த தாவித்து சொல்கிறாரு என் வாய் மீறாதபடி நான் நினை செஞ்சேன் ஒரு தீர்மானம் பண்ணினேன் வாய்க்கு அப்படி ரசனம் உண்டு என் வாய் மீறாதபடி நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன் வாயை கண்ட்ரோல் பண்ணணும் வேறு வழியே கிடையாது வாய கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணிடலாம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம் கிட்ட வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிடலாம் வித்தியாசமான வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம் மணிக்கணக்கா செல்லுல பேசுறதை கண்ட்ரோல் பண்ணிரலாம் எல்லாம் உதட்டில தான் என்ன செய்யுது ஒருத்த சமீபத்தில் ஒரு ஃபேமஸான ஊழியக்காரர் இறந்துச்சார் எல்லாரும் ஆதங்கப்பட்டாங்க நானும் அவர் இருந்த இடத்துல போய் பிரசங்கத்துக்கு எல்லாம் போயிருக்கேன் ரொம்ப நல்ல மனுஷன் அப்போ இப்போ சமீபத்தில் இறந்துட்டார் நான் இப்போ போயிருக்கும் கேட்டா நியாயமாக இறந்து போயிட்டாரு அப்போ அவர் சொன்னார் என்ன அவருக்கு வாய் கட்டத வாயு கட்ட முடியலண்ண வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன த கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டு இருப்பான் எப்படி இருக்கு நம்முடைய இது நம்முடைய நிலவரங்களை தேவன் காண்கிறார் உன் உதடுகளை தேவன் கட்டுப்படுத்த வாங்கிக்கிறார் உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணுங்க இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் நீங்க சொன்னால் ஒருத்தன பிரசங்கம் கேட்க மாட்டான் நீங்கள் நீங்க என்ன பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது நீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாம் அந்த வாயை நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டிய காலம் வந்து விட்டது இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி முடியும் வாய் சாரி நம்முடைய உதட்டுகள் ரெண்டாவது அப்போ ஏழு ஐம்பத்தி ஒன்று வணங்கா கழுத்துள்ளவர்களே இருக்கும் செவிகளிலும் பெறாதவர்களே உங்கள் செவி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை கேக்கிறது நல்லதுதான் தப்புன்னு சொல்லல கேட்கறதுனால் செவிகள் திருப்தி ஆகிறது எங்க போகுதுன்னு தெரியாது பாதி சண்டைய குறைக்கணும்னா காத அடைச்சுக்கிட்டா போதும் செவில பிரதிஷ்ட வந்துட்டா நீ ஜெய ஜீவத்தினுடைய அடுத்த பகுதிக்கு வந்துட்டோம் வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு உதட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா ஜெய ஜீவத்தினுடைய செவியை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா ஜெய செகண்ட் போர்ஷனுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம் எவனும் என்னவாது பேசுவான் பைபிள் சொல்லுகிறது என் தாசனை இல்லாமல் செவிடன் யார் செவிட்டு தினம போயிட்டே இருக்கணும் அபிஷேகம் பண்ணப்பட்டான் அபிஷேகம் பண்ணப்பட்டு வரலாம் எல்லாரும் வர்ற வரும்போது போறா இப்போ எப்படி போன ஒன்னு சால் பத்து இருபத்தி ஏழு ஆனாலும் பேலியாளி மக்கள் இவனா நம்மைக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கையை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல இருந்தான் வந்துச்ச தவிர இறுதியத்துல அனுப்புல என்கொழைக்குது போயிட்டே உன்னை பத்தி இப்படி பேசினா சரி உன்னை என்னத்தையாவது பேசிட்டு போட்டு விடு ஆனா அதே சவுல் அபிஷேகத்தை இழந்தபோது சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம்னு வந்த உடனே அப்படி பாம்பு காது கரெக்டா கேட்டுடுச்சு ஆயிட்டான் காய் மகாரமாய் பார்க்க கொன்னு முடிவு பண்ணிட்டான் காரணம் என்ன அந்த பாட்டு கேட்டுச்சு என்ன பாட்டு சவுல் கொன்றதே ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் இந்த பாட்டை கேட்ட உடனே காதுல நல்லா ஏறிடுச்சு விஷம் உங்களுடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறதா ஏர் போன் மாட்டிருக்கீ எஃப்எம் கேட்கறியா இல்ல மெசேஜ்யா இல்ல பாட்டு கேட்கறியா எதுக்காக போட்டிருக்க சொல்லுங்க என்ன கேட்டு நீங்க உங்கள் காதுகளில் விழுகிற சத்தம் என்ன செவிகளில் விருத்த சேதனம் செவிகளில் விருத்த சேதனம் இருந்தா நம்மளை பத்தி யாரு என்ன பேசினாலும் கேக்க மாட்டோம்னா சண்டை நீ கேக்கற மாதிரி போயிட்டேன்னா நல்லவேளை போயிட்டான் இருப்பான் நீ பாட்டுக்கு சரி சோதரம் என்ன பண்றது தாவித வந்து சிமையி மண்ணு கல்லாம் அள்ளி போடுறான் நாசமா போன்னு சொல்லி இத கேட்ட உடனே தாவிதா மீதியா இருக்கிறான் அபிசாய்க்கு வந்தது கோபம் இந்த செத்த துண்ட வெட்டிடட்டுமா அப்போ அவன் சொன்னா என்னைய போய் ஏசுன்னு சொல்லி யாரு அனுப்பியிருக்கா என்னை ஏசுறதுக்கு கத்தர் அனுப்பி இருக்கிற கேட்டும் ஒரு பிரயோஜன நான் பேசாம போறேன்டான் வாசிங்க என்னை அனுப்புறது என்னை ஏசுறதுக்கு கத்தர் தான் அவன் அனுப்பியிருக்கிறாரு நான் என்ன பண்றது ரெண்டு சாமுவேல் பதினாறு ஒன்பது அப்பொழுது குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூஷிக்கட்டும் தாவிதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டுக்கத்தக்கவன் யார் எவ்வளவு பேசறான் பாருங்க தாவிதை தூசிக்கணும்னு கர்த்தர் அவன் அனுப்பியிருக்கிறாரு கவலைப்படுத்து அவமானப்படுத்துன்னு அனுப்பியிருக்கிறாரு நான் என்ன பண்ண முடியும் ஏன்டா ஏசுரான் போய் அவன் கேட்க முடியும் ஆனா அன்னைக்கு செவியில வந்தது அவனுக்கு உள்ள போய் உட்கார்ந்துருச்சு டைம் வரும்போது அவனை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் செத்தான் செவிகள் ரொம்ப கவனம் வசனம் இதே மாதிரி உள்ள போதா இங்க சேவியர்னு ஒருத்தர் இருந்தார் ஊழியக்காரர் மாதிரியில தெரியுமா இருந்தார் திருமங்கலத்திலலாம் இருந்தார் இப்ப உள்ள சேவியர் இல்ல இப்ப சென்னையில் இருக்கிற சேவியர் என் இருக்கா கருப்பா அவர் ஒரு நாள் சாட்சி சொன்னார் ஒரு இடத்துல ஏதோ ஒரு வசனம் பிரசங்கம் பண்ணப்பட்டது அந்த வசனம் என் செவி வந்து என் இருதயத்தில் வந்து வலை போல சிக்கி அங்கேயே துடித்துக் கொண்டே இருந்தது வார்த்தை எங்க இருந்து எங்க வந்துச்சான் ஒரு பிரசங்கமோ ஏதோ சுசே செஞ்சோன்ன இடத்துல இருந்து அந்த வசனம் செவி எங்க போய் மாட்டிக்கிச்சு இந்த காதல வந்து இந்த காதல போகல எங்க போய் உட்கார்ந்துருச்சு வசனம் இருதயத்தில் அடைபட்டது இப்ப எவனோ ஒருத்தேசுறான் அதெல்லாம் நமக்கு கேட்குது இப்ப ஏசவே வேண்டாம் வாயை முன்னுமுன்த்தாலே இவன் வீட்டில் போய் மனைவி என்ன முன்னுமுத்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிற ஒண்ணுமே சொல்லலை நீ சொன்னது எனக்கு கேட்டுச்சு இல்ல உன் வாயை அப்படித்தானே அசைச்சது வாயை அசைவிலே கண்டுபிடிச்சிட்டாங்க பாடி லாங்குவேஜ் அப்படியா நல்லா கவனிச்சுக்கோங்க விருத்த சேதனம் இல்லாதவர்கள் உடன்படிக்கை அற்றவர்கள் உன்னுடைய முதல்ல உன்னுடைய வாயில ஒரு உடன்படிக்க பண்ண உதட்டுல செவியில விருத்தம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது அது வேற ஆள் சத்தம் கேட்காது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கும் நீ அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது அந்நிய உதேசங்களுக்கு செவி செடுக்கூடாது மற்றவங்களுக்கு நீ செவி கொடுக்கொடுக்க கூடாது அதை கட்டிட்டு வந்து வீட்டுல சண்டை போடுறது வம்பு பண்றதெல்லாம் காதுல ஏத்தாது காதை அடைத்துக்கும் பாசிங்க அந்த வசனம் என் தாசனை குருடன் யார் நான் அனுப்பின வேலை அல்லாமல் அந்தகன் யார் அந்தகன் யாரு செவடன் யார் நீ ஒரு தாசன் நான் அனுப்பிய தூதனி இல்லாமல் செவடன் யார் செவடன் யார் செவடன் மாதிரி போனோம் அமைதியா போயிட்டே என்ன பேசினாலும் இந்த பாரு அநியாயமா போறான் அப்படி பண்றான் என்னதான் சொல்லிட்டு போ காதுகெல்லாதவன் போல போயிட்டேரு உன் செவியில விருத்த சேதனம் இருந்தால் ஜெய ஜீவி அடுத்த ஸ்டெப்புக்கு வருவாய் வீண் பாடல்கள் வீண் கதைகள் வீண் கட்டுக்கதைகள் கிளவிகள் பேச்சுகள் இவைகளுக்கெல்லாம் நீ விலகணும் உட்கார்ந்து இதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது யாராவது உளியக்காரனை பத்தி பேசுறாங்க யாராவது சபைய பத்தி பேசுறாங்க தாறுமாறா பேசுறாங்கன்னா அதை இன்ட்ரெஸ்டா தோண்டி தோண்டி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது போனோம் அமைதி அவனுடைய செருவியில் ஒரு விருத்த தேவை கொஞ்சம் கஷ்டம் பண்ணும்போது பைபிள் சொல்லி இருக்கிறது சீக்கிரம் எடுத்துக்கொண்டது உனக்கு கஷ்டமா இருக்கும் சிலுவையில் தூக்கி தொங்கு விட்ட மாதிரி இருக்கும் உதட்டை கண்ட்ரோல் பண்ணும் போது உன் செவியை கண்ட்ரோல் பண்ணும்போது உனக்கு கஷ்டம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க என்னப்பா அவன் சொன்னது கேட்டுச்சான் உனக்கு பண்ணுவ பதில் பேசுற கேட்டுச்சு காதில் நீ எப்படி சொன்னிட்டு திருப்பி போயிடக்கூடாது உங்களுடைய செவிகள் சேதம் இருக்கு நம்முடைய செவிகள் ஏறுதா ரொம்ப கவனமா இருக்கணும் செவிகள் விரு டைம் செவிகளிலும்விகளிலும்ருத்த சேதனம் இல்லாதது இருதயத்தில் விருத்த சேதனம் இருதயம் தாங்க பயங்கரமான ஒரு ஸ்டோரேஜ் அது ஆசைங்க மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதை அவனை தீட்டுப்படுத்தும் அவை என்ன மனுஷனுடையிலிருந்து ஒரு மனுஷனுக்கு புறப்பட்டு வர்ற குப்பைய பாத்தீங்கன்னா பயங்கரமான குப்பை இருபது மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் மனுஷருடைய கொலை பாதகங்களும் பொருளாசைகளும் கபடும் காமவிகாரமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவையெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் வெளியே வருது எங்க இருந்து வருது இன்னொருக்குள்ள எங்க இருந்து புறப்படுது நமக்குள்ள இருந்தே புறப்படுது இந்த இருதயத்தை நீங்க சரியா விருத்த சேதம் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் வெட்டணும் தேவையில்லாத வெட்டி தூக்கி எரியணும் உனக்குள்ள எல்லாத்தையும் இருதயத்தில் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஆவில் நிறைஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது பழைய துருத்திலேயே புதிய ரசத்தை வாங்கிட்டு போனா ஏதாவது பிரஜனம் உண்டா துருத்தி கிழிஞ்சு போகும் ரசமும் சிந்தி போகும் உன்னுடைய இருதயத்தை சரிப்படுத்த வேண்டிய டைம் இதுதான் ஏனென்றால் மகா கேடுள்ளது உடைய இருதயம் எப்படிப்பட்டது இங்கே சொல்லி இருக்கிறது அதுக்குள்ள இருந்து பல காரியங்கள் புறப்படும் இருதயத்தின் நிறைவினால் இருதயத்தை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணி இருதயத்துக்கு சுத்தமா மாத்திட்டான்னு சொன்னா அவன் பாக்கியவான் அவன் தேவனை தரிசிப்பான் இது ஜெய ஜீவத்தினுடைய தேர்ட் ஸ்டெப் பயங்கர மோசமானது அதுக்குள்ள இருந்து என்னெல்லாம் வரும்னு தெரியாது அநேகர் வெளியரங்கமாக பாவம் செய்யறது இல்லை நம்ம அநேகர் எங்கேயோ பாவம் செய்யறோம் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விவசாயம் செய்தாயிற்று அவ கையும் நீ பாவம் செஞ்சு பிடிபட வேண்டாம் இருதயத்திலே அந்த சிந்தம் வந்துட்டாலே தோல்வியின் தான் பைபிள் சொல்லுது புதிய ஏற்பாடுல எத்தனை அடைச்சாலும் கிளியர் பண்ணலாம் கத்திரனைக்கு உதவி செய்யக்கூடும் உண்டையத்தில் நீ விருத்த சேதனம் உள்ளவனா இருக்க வேண்டும் இருதயத்தில் விருத்த ரொம்ப முக்கியமானது என்னடா ஒரு சிலருடையெல்லாம் கல்லா இருக்கு இருதயம் கல்லாய்ப்போன மனிதர்கள் உண்டு மனம் கல்லாய்ப்போன மனிதர்கள் சொல்லுவான் நாவலை பத்தி பாடுங்க அவன் இருதயம் ஒன்னு சாமி இருபத்தஞ்சு முப்பத்தி ஏழு உம் அறிவித்தால் அப்பொழுது அவன் இருதையும் அவனுக்குள்ளே செத்து அவன் இருதயம் அவனுக்குள்ளே எணிஞ்சிருச்சு செத்து போச்சு நன்றி கேட்டவன் நன்றி கேட்ட மனிதர்களுடைய இருதயம் மேல என்னதே செத்து போனது ரோமர் ஒன்னு இருபத்தி அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் அவர்களுடைய பண்ண முடியாது துதிக்க முடியாது தேவனை மகிமப்படுத்த முடியாது அந்த மனுஷனுக்கு நன்றி இல்ல ஒரு உதவி செய்ய முடியாது இப்ப இருதயத்தினுடைய பாதிப்புகளை பாருங்க ஒருவனும் என் பரிசுத்தலத்துக்குள் பிரவேசிப்பதில்லை இருதயத்துல இருதயத்துல விருத்த சேதனம் இல்லைன்னா அவன் எங்க கால் வைக்க முடியாது பரிசுத்தலத்துல புதிய தரிசிப்பார்கள் பழைய ஏற்பாட்டிலே இருக்கு எழுத்தின் பிரகாரமாக பண்ண அந்த ஜனங்களுக்கே ஆவிக்குரிய காரியத்தை கத்திர போதித்து இருக்கிறார் நம்ம இருக்கிறோம் இதே நாற்பத்தி நாலு ஒன்பதுல விருத்த சேதனம் உள்ள மாமிசத்தில் விருத்த சேதனம் இது மாம்சங்கிறது நம்முடைய முழு சரீரத்தையும் காண்பிக்கிறது கட்டுப்படுத்தணும் அதிகாரம் மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் ஆவியினால இந்த சரீரம் முழுவதையுமே நீ விருத்த சேதனம் பண்ணணும் முழு சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் காலை கண்ட்ரோல் பண்ணணும் கையை கண்ட்ரோல் பண்ணணும் கண்களை கண்ட்ரோல் பண்ணணும் இருதயத்தில் விருத்த சேதனம் அடுத்த என்னது மாம்சத்தில் விருத்த ஏன் மாம்சத்தில் விருத்த சேதனம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி சாரி ஐந்து பத்தொன்பது இருபது இருபத்தி மாம்சத்தின் பிரியைகள் வெளியமாயிருக்கின்றன அவையம் காமவிகாரம் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க வேதங்கள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னோம் மாம்சத்துல விருத்த சேதனம் இல்லைன்னா நம்முடைய ஜீவியும் எப்படி இருக்கும் விவசாயம் வேசித்தனம் அசுத்தம் விக்கிரகம் ஐயோ பயங்கர குப்பையா போயிடும் அதனால தான் நமக்கு அபிஷேகம் கொடுத்து அது விருத்த பண்ண வைக்கிறார் ஆவியினால் சரீரத்தின் செய்களை அளித்தால் பிழைப்பீர்கள் இந்த விருத்த என்பது ஒரு உடன்படிக்கை இந்த விருத்த பண்ணும்போது கொஞ்சம் வேதனை உண்டாகும் மற்றவன் பேசும்போது பதில் பேசாம இருக்கிறது பெரிய ஜெய ஜீவியா மற்றவன் நம்ம தாறு மாறா பேசும்போது நம்ம பதில் பேசாம இருக்கணுமே இருந்துருவீங்களா இருக்க முடியுமா இப்போ ஆமாயிருவீங்க அல்லியா போட்டிருவீங்க குதிச்சிருவீங்க அங்க ஒருத்தன் வந்து காப்பா பாச ஜோயில் சொன்னாங்க உங்களுக்கு ஒரு சம்பவம் அதுக்கு அந்த அம்மாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி பாசிட்ட போய் இந்த சண்டே ஸ்கூல் பசங்கள்லாம் சரியில்லை எல்லாரும் என்ன செய்றாங்க என்னைய குப்பை அடிமை அப்படின்னு போது பாரு குப்பை போகுதுன்னு சொல்கிறான் அப்போ அவர் சொன்னாரா அவனு புதுசாக சொல்லலையே நீ சபையில் சொன்னது தான் என்ன செய்றான் அது சொல்கிறான் வேற யார் சொன்னான் அப்போ சபையில் வந்து இயேசுக்கு முன்னால கூப்பைன்னு சொல்ல முடியும் ஆனால் உன்ன நேரடியாக வந்து ஒருத்தன் கூப்பைன்னா அவன் நில நினைச்ச முடியல பவுல் சொல்றாரு நாங்கள் எப்படி இருக்கிறோம் எல்லாரும் துடைத்து போடும் திருமணம் நாற்பத்தி நாலு அந்த ஒன்பதுல கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க விருத்த இல்லாத மாம்சம் உள்ள அந்நிய புத்திரன் ஓதுகனும் என் பரிசுத்தலத்துக்குள் பிரவேசிப்பதில்லை செவியில விருத்த சேதம் இல்லாதவர்களுக்கு அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன் அவர்களுடைய அவர்கள் கேட்க மாட்டார்கள் கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை வசனம் கேட்க மாட்டா செவிகளில் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு விரும அதனால நான் சொன்னேன் செவியில விருத்த சேதம் இருந்தாதான் உனக்கு வசனத்தை கேட்க வாஞ்சே உண்டா நீ பரிசுத்தலத்துக்குள் நீ நிசைய முடியும் பிரவேசிக்க முடியும் பிலிப்பியர் மூணு மூணு பாருங்கள் ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஆயிடாமல் ஆவியினாலே கிறிஸ்துக்குள் உள்ளவங்கன்னா ஆவியில ஆராதிக்கணும் எனக்கு அதுதான் இந்த ஊர்ல ரொம்ப சரியாயிருமோ என்னன்னு தெரியல அபிஷேகத்துல ஆராதிக்கிறது இங்க ரொம்ப கம்மியா இருக்கு எல்லாரையும் சொல்லல ஒரு கொஞ்சம் பேர் சும்மா கை தட்டுறாங்க எனக்கு என்னன்னா அபிஷேகம் வரணுங்க ஒரு அசைவு பெந்தை கோச நாள் என்ன செய்யணும் வரணும் இங்க வந்தா தான் மதுரை இங்க அடிச்சா அங்க அடியும் இங்க நீங்க சரியான அபிஷேகத்துல வந்தீங்கன்னா விக்ரக கோட்டை என்ன செய்யும் அப்படியே அசையும் தமிழ்ல சொல்லுவான் அடி அடி அடிச்சா அம்மின் நகரம் நீ இங்க அடிக்கிற அபிஷேகத்துலதான் அங்க எல்லா அஸ்திபாரத்தையும் கத்தர் கலத்தி விடுவாரு நீங்க அப்படியே உட்காந்துட்டு நடத்துறாங்க அபிஷேகத்துல தாவித மாதிரி நடரோட தாவிது வந்த மாதிரி வரணும் பெட்டி வருதுன்னா நீங்க அபிஷேகத்துல அதுக்காக பக்கத்தில் உள்ளவனை இடிச்சுட்டு ஒருத்தனை ஒருத்தனை மூட்டிக்கிட்டு இருக்கணும் நான் சொல்லலை அப்படியே அதே இடத்துல நின்னே தெரியும் அகத்தின் அழகு எங்க தெரியும் முகத்துல தெரியும் அபிஷேகம் வரும்போது தெரியும் பிசாசு ஓடுறது தெரியும் நீங்க தெரியும் அபிஷேகத்தில் வரும்போது வெளியே வருவ செத்து மாதிரி அவர்கள் கொடுத்த கன்றுகளை போல வெளியே வருவாங்க போயிட்டு வெளியே வரும்போது எப்படி வந்தான் அவனுடைய முகம் பிரகாசித்தது முக்காடு போட்டு வந்தானா அந்த அளவு அவனுடைய பிரகாசம் இருந்தது அப்படி ஒரு அபிஷேகம் நம்ம சபையில தேவை ஆவிலே ஆராதனை செய்கிற இவர்களே விருத்த சேதனம் உள்ளவர்கள் சரியான ஒரு அபிஷேகம் வரணும் நீங்கள் சரியா விருத்த சேதனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மரணம் நீக்கும் அப்படித்தானே மோசை வந்து வரமாட்டான் வரமாட்டான் வரமாட்டான் வா வா வா எழுத்துக்கிட்டே வந்தார் திருப்பி வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தான் வர்ற வழியில இவன் வரமாட்டான் வரமாட்டேன் திருப்பி திருப்பி திருப்பி இப்படியே பேசுறான்னு உடனே வழியில அவனை கொல்றதுக்கு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார் இனிமே இவன் நினைச்சாரு என்ன செய்ய மாட்டா வரமாட்டான் அதனால இவனை கொன்று உண்டு முடிவு பண்ணிட்டாரு ஆசைங்க எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் என்ன நடந்துச்சு அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரோலை அழைத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக இருந்து நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் எப்படி புரியுதா உங்களுக்கு இப்ப எகுத்துக்கு வர்ற டைம் வரமாட்டேங்க ஆண்டவருடைய கட்டளை என்னன்னா எல்லாரும் விருத்த சேதம் பண்ணிருக்கணும் அவன் டக்குன்னு விருத்த சேதம் பண்ணி போட்ட உடனே அது சரியாயிடுச்சு மரணத்திலிருந்து தப்புணும்னா இன்னைக்கு நீ ஒரு விருத்த சேதனம் பண்ணணும் எல்லாரும் கண்களை மூடுவோம் கொஞ்ச நேரம் நான்கு விருத்த சேதனங்களை நான் சொல்லியிருக்கிறேன் ஏசு கிறிஸ்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் ஆபரகாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான் ஈசாக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டான் பவுல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான் நாமும் ஆவிக்குரிய விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் முதலாவது உன்னுடைய உதடு ஜெய ஜீவித்தின் முதல் பகுதி இரண்டாவது உன்னுடைய செவி ஜெய ஜீவித்தினுடைய இரண்டாவது பகுதி உன்னுடைய மூன்றாவது உன்னுடைய இருதயம் ஜெய ஜீவித்தினுடைய மூன்றாவது பகுதி நான்காவது உன்னுடைய மாம்சத்தை நீ விருத்த சேதனம் பண்ணும் போது முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்தும் போது ஜெய ஜீவத்தினுடைய உன்னதமான அனுபவம் எல்லாருக்கும் கண்களும் முழங்கால் போடுவோம் நீங்கள் உங்கள் உதடுகளை நீங்கள் விருத்த பண்ணினால் பிரதிஷ்டை பண்ணினால் ஜெய ஜீவத்தினுடைய இருபத்தி அஞ்சு பர்சன்ட் உனக்கு கிடைக்கும் உன் செவிகளை நீ விருத்த பண்ணினால் ஜெய ஜீவத்தினுடைய நீ கடந்து வரலாம் உன் இருதயத்தை நீ விருத்த பண்ணினால் ஜெய ஜீவியத்தின் நீ தாண்டலாம் உன் முழு சரீரத்தையும் நீ கட்டுப்படுத்தினால் ஜெய ஜீவியம் நூறு சாத்தியமாகும் அப்படி வாஞ்சிக்கிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய செவியை அமேன் நம்முடைய உதடுகளை நம்முடைய இருதயத்தை ஒரு அபிஷேகம் இல்லாம நீங்க எழுப்பி போய் பிரயோஜனம் இல்ல பிரியமானவளே தோல்வியோடு வருஷத்தை முடிக்க வேண்டாம் ஜெயத்தோடு முடிக்கலாம் ஒன்னா தேதி எவ்வளவு தெய்வீகத்தோடு நீ நம்பிக்கையோடு வாக்குத்தோடு அபிஷேகத்தோடு கடந்து வெற்றியோடும் கைகளை உயர்த்துங்க முடிந்தால் கூக்குற முடிந்தால் அறிக்கை செய்யுங்கள் முடிந்தால் தேவனை நோக்கி அபயம் விடுங்கள் ஓ முடிந்தால் உங்களுடைய வல்லமே தேவனிட வல்லமே உங்களுடைய சரீரத்திலே பெற்று விடுதலையை சுதந்திரத்துக்